ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம இணம் எண்மனவிதீயா வாயுர்னாவம்பீ பகவான் ஸ்தித பிரஜனாக வேண்டும் என்றால் புலனடக்கமும் மன அடக்கமும் ஆத்ம தியானமும் மிகவும் அவசியம் என்பதை திரும்ப திரும்ப வற்புறுத்தி கடைசியாக சில ஸ்லோகங்களோடு அதை நிறைவு செய்கிறார் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் சரதாம் இந்திரியானாம் வெளியே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற இந்திரியங்களோடு எது மனஹா அணு எந்த ஒரு மனமானது அதை தொடர்ந்து செல்லுகிறதோ தத்து அந்த மனமானது அஸ்ய பிரஜாம் ஹரதி இவன் இதுவரை முறையாக புலநடுக்கத்தோடு பயின்று பெற்ற ஞானத்தை பிரஜாம்னா இந்த இடத்துல ஞானத்தை ஆத்ம ஜானத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் உபதேசம் பண்ணி இருக்கிற ஆத்மா அனாத்ம விவேகத்தை ஆத்மாவினுடைய லட்சணத்தையும் அனாத்மாவினுடைய லட்சணத்தையும் பகவான் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் இங்க பிரஜாங்கிற சப்தத்தால குறிப்பிடுறார் தத்து மனஹா அசிய பிரஜாம் ஹரதி இந்த இந்திரியங்களுக்கு பின்னாலேயே ஓடுற மனசானது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஞானத்தையும் அபகரிச்சுண்டு போறது அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறதுன்னு அர்த்தம் ஆஹ் அந்த ஞானம் வந்து ஆழமான மனசில் பதிய விடாம மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே உழலும்படி ஆகிவிடுகிறது என்பது என்னுடைய கருத்து அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சான்று சொல்லுகிறார் பகவான் கடைசி லைனில் அம்பசி நாவம் வாயுகு இவ அம்பசின்னு சொன்னால் தண்ணீரில் ஒரு பெரிய நதி இல்லாட்டி கடல் இதில் நாவம் நாவம்னா படகை அம்பசி என்றால் தண்ணீரில் நாவம் என்றால் படகை வாயு இவை காற்றானது திசையை மாற்றி அழைத்து செல்லுவது போல இப்போ நம்ம நதியில் போனாலும் சரி கடலில் போனாலும் சரி துடுப்பு போட்டு காற்றை எதிர்த்து போக வேண்டியிருக்கோம் ஆனால் சில சமயம் காற்று ரொம்ப பலமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம போகிற திசையிலேருந்து தடுமாறி மாற்று திசையில் போக வேண்டி வந்துடும் அது மாதிரி மோக்ஷத்தை நோக்கி போகிற இந்த ஜானியினுடைய வாழ்க்கையை இந்த இந்திரிய விஷயங்கள் விஷய சுகானுபவ இச்சையானது இந்திரியங்களுக்கு பின்னால போற மனசானது அபகரிச்சுடும் அப்படின்னு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லி இதன் மூலம் பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்டா எப்பவும் ஞானி எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எப்ப பார்த்தாலும் வெளியில் அலைஞ்சி எதையாவது சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனசும் அதுக்கு பின்னாடியே ஓடுறது ஆகையினால இந்த இந்திரிய ஈஸ்வர பக்தியோடையும் குரு சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தையும் பிரார்த்தனை பண்ணி எப்பொழுதும் இதில் கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறத பகவான் ஆழமாக நமக்கு உபதேசம் பண்றார் ஆக நாம் எல்லோரும் ஸ்தித பிரஜனாக வேண்டும் என்றால் பகவான் சொன்ன இந்த உபதேசத்தை எல்லாம் மனசுல வாங்கிக் கொண்டு ஆத்ம ஜானத்தை இந்திரிய நிகிர பூர்வமாக மனோநிகிர பூர்வகமாக ஆழமான மனசுல பதிச்சு ஸ்தித பிரஜன் முயற்சியை மேற்கொள்வோன் பகவான் பரிபூர்ணமாக நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இந்திரியாணாம் ஹிச்சரதாம் என் மனோனு விதீயத்தே